प्रपन्न पारिजाताय दुहे महाबाहो ஓம் निबोधमे, தோத்வேத்தைக்கணாயீமே நம பஞ்சைதா सिद्धये காரணி भगवान श्री சிந்தையே இந்த ஸ்லோகத்துல செயலுக்கான அம்சங்கள் அல்லது காரணங்கள் ஐந்திருக்கிறதுன்னு உபதேசம் வென்றார் ஹே மகாபாகோ அர்ஜுனா ஏதானி காரணி பஞ்ச மே இந்த அஞ்சு காரணங்களையும் என்னிடம் இருந்து தெரிந்துகொள் நன்றாக கவனமாக கேளு ஒருமுகப்பட்ட மனசோட நான் சொல்ற உபதேசத்தை மனசுல வாங்கிக்கோங்கிறார் இதுக்கு முன்னால தியாகம் சந்யாசம் டாபிக் பேசப்பட்டது இப்போ கர்மாவை பத்தி சில விஷயங்கள் சொல்கிறார் ஒரு செயல் புரியுற போது அந்த செயல எத்தனை அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கத்தான் வேணும் ஒவ்வொரு சாதகனும் இதை உணர்ந்திருக்க வேண்டும் என்ற கருத்திலே பகவான் இதை உபதேசம் பண்ணுகிறார் ஹே மகாபாகோ பெருந்தோல் படைத்த அர்ஜுனா ஏதானி பஞ்ச நன்றாக அறிந்து கொள்வாயாக நீங்களே சொல்லுகிறீர்களா ஏற்கனவே சொன்னதான் சொல்றேன் ஞாபகப்படுத்துறேங்கிற அர்த்தத்தில் சொல்ற சாங்கே கிருத்தாந்தே புரோக்தானி கிருத்தாந்தேன்னு சொன்ன இங்க சாஸ்திரம் அர்த்தம் சாங்கே சாஸ்திரம் அர்த்தம் ஆக கிருத்தந்தே சாங்கேன் மாத்தி படிக்கணும் ஆத்மஜானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய சாங்யாஸ்திரம் வேதாந்தத்தில் அர்த்தம் சொன்ன ஆத்மானத்தை நாம் பெறுவதற்கான உபதேசங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுன்னு அர்த்தம் சங்கியே பிரம்ம ஆத்மக்கிய சமதமாதி பதார்த்த ஜாத்தவிய சாங்கியம் வேதாந்த சாஸ்திரம் அர்த்தம் அதாவது சங்கே சொன்னா பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்று அதுக்கு தேவையான கட்டுப்பாடு புலநடக்கம் முதலிய சொற்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம பண்ண வேண்டிய சாதனைகள் என்னங்கிறதுக்கு ஒன்னுக்கு ஒரு பேர் இருக்கே ஒரு சாதனங்களுக்கும் அதெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ற சாஸ்திரம்ங்கிறார் கிருதாந்தே சாங்கே ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய சாங்கிய சாஸ்திரத்துல புரோக்தானி அவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன சாங்கிய சாஸ்திரத்தில் ஆத்ம ஜானத்தை உபதேசிக்கிற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அஞ்சு காரணங்களை எங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது எதுக்காக சர்வ கர்ம நாம் எல்லா கர்மங்களும் நல்ல ஞானத்தில் பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஜானே பரிசமாபியத்தை நாலாவது அத்தியாயத்தில் அனைத்து கர்மங்களும் ஞானத்தில் முற்று பெறுகின்றன அப்படின்னு நாம நினைச்சு பார்க்கணும் அதே மாதிரி இரண்டாவது அத்தியாயத்திலையும் சொன்னார் பகவான் எங்கேயும் ஜலம் இருக்கிற போது கிணத்துல எவ்வளவு தூரம் ஒருத்தனுக்கு பிரயோஜனம் இருக்குமோ அது மாதிரிதான் ஆத்ம பெற்ற அறிஞனுக்கு கர்மகாண்ட சாஸ்திரங்கள்லாம் அவ்வளவுதான் பிரயோஜனம் இத முதலே நாம பார்த்துருக்கோம் ஆக சர்வகர்மனாம் சித்தையே நிபோதம் இந்த கர்மங்களுடைய முடிவாகிய ஞானத்தை பெறுகிற விஷயத்துல கர்மங்களை பத்தி சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் சர்வ கர்ம நாம் சித்தையே மே நிபோத எல்லா கர்மங்களும் சித்திப்பதற்கு அதாவது ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவதற்கு பயனை தருவதற்காக இதை நான் சொல்லுகிறேன் நீ இதை நன்றாக கேட்டு தெரிந்து கொள்வாயாக என்று பகவான் இங்க பிரதிஜை பண்ற சங்கல்பம் பண்ற நான் சொல்லி தரப்போறேன் நீ பொறுமையா கேளு இத தெரிஞ்சின்ற கர்மத்தினுடைய பலமாகிய ஞானத்தை நாம பெறலாம் ஆகவே கர்மத்தினுடைய தன்மையை அறிந்து கர்மத்தை செய்தால் மன தூய்மை பெற்று ஞானம் பெற்று முக்தி அடையலாம் என்பது கருத்து பஞ்சை தானி மகாபாஹோ காரணி நிபோதமே சாங்கியே கிருத்தாந்தே புரோக்தானி சித்தையே சர்வ